இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை மெல்பர்னில் நாட்டுப் பற்றாளர் தினம் நடைபெற இருக்கின்றது விவரங்களை இப்பொழுது பயந்து கொள்ள இருக்கின்றார் வணக்கம் கோட்ரவன் வணக்கம் வானிசை அறிவிப்பாளர் அவர்களே மற்றும் வான வானிசை வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மற்றும் இருபத்தி மணி நேர இந்த தமிழ் வானொலி அறிவிப்பாளர்களே நேயர்களே அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள் ஆஹ் வணக்கம் கொத்தவன் மூன்று நகர மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது கூறுங்கள் ஆமா அதாவது தாயக விடுதலை போராட்டத்திலே பல பல அற்புதமான தியாகங்கள் அந்த வகையிலே விடுதலை விடுதலை வரலாற்றிலே தியாகத்தாய் வரலாறு தனித்துவமான இடத்தை பெற்றிருக்கின்றது தென் தமிழத்திலே மட்டக்கடப்பிலே இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து அவர் போராளியும் அல்ல குடும்ப பெண்ணாக இருந்து அன்னியர் முன்னணி தலைவியாக இருந்து பா இந்திய படையினர் அராஜகங்களை கண்டித்து பாரத தேசத்திடம் இரண்டு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அதாவது முதலாவது கோரிக்கையாக அமைதி என்ற போர்வையில் தமிழீழத்திற்கு காலடி வைத்துள்ள இந்திய படையினர் அதற்கு மாறாக நடாத்தி வரும் மனித வேட்டைகளை நிறுத்தி அர்த்தமற்ற யுத்தத்தை நிறுத்த வேண்டும் இது முதலாவது கோரிக்கை இரண்டாவது நாட்டில் சுமூகமான நிலை தோன்ற விடுதலை புலிகளை இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடாத்த வேண்டும் என்ற இந்த இரண்டு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பத்தொன்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் பத்தொன்பது நான்கு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாட்களும் மட்டக்களப்பு மாவாங்கேஸ்வரர் ஆலயம் ஒன்றிலே ஒரு உணவை தவிர்த்து நீராக்காரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு உணவை தவிர்த்து ஒரு அகிம்சை போராட்டத்தை முன்னெடுத்தார் அவருக்கு முழுக்க கணவர் கணபதி பிள்ளை மற்றும் அன்னியர்கள் பெண்கள் அமைப்புகள் அனைத்து அமைப்பினரும் ஆதரவு கொடுத்த கொடுத்து கொடுத்திருந்தனர் அந்த ஒரு மாத காலத்திலும் இந்திய படையினர் பல்வேறு கட்ட நெருக்கடிகளை அந்த உண்ணாவோன்று கைவிடும்படி நல்ல நெருக்குவாருமா இதே கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரத போராட்டம் இருந்த நிறைவு அந்த உண்ணாவிரத மேடையில் இந்திய படையினரால் டேவிட் அண்ணம்மா கடத்தி செல்லப்பட்டார் இதே தொடர்ந்து ஊதியம்மா அதே கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதத்தை தொடர்ந்து கட எத்தனோ நெருக்கடிகள் இடர்பாடுகள் மத்தியிலும் இந்திய படையினர் கொடுத்த நெருக்கடிகளையும் உறுதியோடு ஒரு மாதமாக காலமாக தன்னுடைய அகிம்ச போராட்டத்தை முன்னெடுத்து தன்னுடைய கோரிக்கைகள் ஈடுவதாக பட்சத்தில் பத்தொன்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அன்று அன்னை அவள் அன்னை அன்னை பூவரியம்மா ஈகைச்சாவை தடவி அவரது நினைவு தினத்தை தமிழீழ விடுதலை அவரது அவரது நினைவு தினத்தை தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு பக்கத்துணையாக நின்று உயிர் நீத்த நாட்டுப் பெற்றாளர்களை நினைவு கொள்கின்ற ஒரு நாட்டு ஒட்டுமொத்த நாட்டுப் பெற்றாளர்களை நினைவு கொள்கின்ற ஒரு நாட்டுப் நாளாக தமிழில் பேசிய தலைவர் அவர்கள் செய்திருந்தார் அந்த வகையிலே ஆண்டுதோறும் இந்த ஏப்ரல் பத்தொன்பது தான் நாட்டுப் பற்றாளர் தினம் ஆனா நாங்கள் அந்த சனி ஆயிர காபண்ணி இப்படியான சிறிய நிகழ்வுள்ள நாங்கள் சனி ஆயிர காலம் புலம்பெர்ந்த நாடுகளில் செய்யப்படுகின்றது வளமை தலைமை நாட்களில் முழுமையாக